நித்தம் ஒருமுத்து என்று திரு ராம அவர்கள் எழுதியுள்ள இட்லி என்றால் இலக்காரமா என்ற கட்டுரையில் சில பகுதிகள் ஒரு இரண்டு மாதம் இருக்கும் என் மனைவி ஹைதராபாத்துக்கு என் பெண்ணை பார்க்க போயிருந்தாள் சாதாரணமாக ஊருக்கு போகும்போது இட்லி மாவை அரைத்து பிரிட்ஜில் வைத்து விட்டுத்தான் போவாள் அது ஒரு வாரம் தாங்கும் அந்த மாவு இட்லி தோசை என மாறி மாறி உருப்பெற்று உள்ள இறங்கும் வெகு நாள் மிளகாய்புடி என்னை தான் சைட் டிஷ் சில சமயம் மூல இருந்தால் சாம்பாரும் உண்டு அப்படித்தான் ஒரு இரவு இட்லி குக்கர் மாவுடன் அடிப்பெரியது என் வீட்டு குக்கருக்கு ஆரரிவு உண்டு வெந்ததும் விசில் அடித்து கூப்பிடும் என் மனது இந்த இட்லியை கண்டுபிடித்தவன் யார் என சிந்திக்கத் தொடங்கியது நமக்குத்தான் கூகுள் என ஒரு வியத்தகு தேடல் சாதனம் உண்டே அதில் தேடினால் எல்லாம் கிடைக்கும் ஒருமுறை கடிகாரத்தை எங்கேயோ வைத்துவிட்டு மறந்து கூகுளில் தேடிய அனுபவமும் உண்டு குக்கர்காரன் விசில் அடித்து கூப்பிடும் இட்லி வரலாறு காண்போம் அறிவியலின் அடிப்படை அனைத்து திடப்பொருளையும் சூடேற்றினால் திரவமாகும் இட்லி மட்டும்தான் திரவ பொருளை சூடேற்றினால் திடப்பொருளாகும் விஞ்ஞானத்தை வென்ற தமிழன் உளுந்தை பற்றிய குறிப்புகள் அகனானூறு புறப்பாடல் முத்தல் ஆயிரம் ஆகிய சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளன சங்க தமிழ் இலக்கியங்களுக்கு இணையான மூப்பு கொண்ட பிற இந்திய இலக்கியங்கள் எதுவும் இல்லாத நிலையில் உளுந்தையும் அரிசியையும் கொண்டு ஈர மாவு செய்து இட்லியை கண்டுபிடித்த பெருமை தமிழனையே சாரும் உரலில் இடித்த அரிசி மா கொண்டு அப்பம் பனையோலை பூவரசு இலை கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை ஆகியவற்றை கண்டறிந்த தமிழன் அதன் தொடர்ச்சியாகவே இட்லியை கண்டறிந்தான் என்கிறார் தமிழகத்தின் பண்பாட்டு அதிர்வுகளை ஆய்வு செய்யும் பேராசிரியர் தோ பரமசிவம் இட்டரிக என்று ஏழாம் நூற்றாண்டிலும் இட்டு அவி பனிரெண்டாம் நூற்றாண்டில் அழைக்கப்பட்ட நிலையில் பின்பு இட்டு அவி என்ற இரட்டை சொல் மறுவி இட்டலி என்று ஒரு சொல்லாய் தெரிந்து அதன் பின்னர் இட்லி என்று ஆனதாக தெளிவாக குறிப்பிடுகிறார் அவர் முதலில் உருண்டை வடிவிலான இட்லிகளே இருந்திருக்க வேண்டும் என்றும் பின்னர் உருண்டை வடிவிலான இட்லிகளின் மேல் பகுதிகள் மென்மையாகவும் நடுப்பகுதி கடினமாகவும் இருக்க கண்டு பிறகு தட்டை வடிவில் அவிக்க தமிழர்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்கிறார் இட்லி இருபதில் எழுதப்பட்ட வட்டாரதனே எனும் கன்னட நூலில் முதன்முதலில் குறிப்பிடுவதாக கூறுகிறார் சிவகோத்தியாச்சாரியா என்னும் புலவர் இட்லி வீடு திரும்பும் பிரம்மச்சாரிக்கு படைக்கப்படும் பதினெட்டு உணவுகளில் ஒன்று இது எப்படி செய்யப்படுகிறது உளுத்தம் பருப்பை மோரில் ஊறவையுங்கள் நன்றாக அறையுங்கள் அரைத்ததை தயிர் சீரகம் கொத்துமல்லி மிளகு பெருங்காயத்துடன் கலக்குங்கள் பட்ட வடிவமாக்குங்கள் பின்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை வட்டாரதனே கூறவில்லை ஆனால் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பதில் எழுதப்பட்ட மலசால் லசா எனும் வடமொழி நூல் இட்டரிகா என்னும் இட்லி நெய்யில் பொழிக்கப்படுகிறது என்று கூறுகிறது பதிமூன்றாம் நூற்றாண்டு கன்னட நூல் ஒன்று இட்லி மதிப்பு அதிகம் உள்ள காசுகளைப் போல மிக லேசானது என்கிறது தமிழில் இட்லியை பற்றிய முதல் குறிப்பு மற்ற புராணத்தில் பதினேழாம் நூற்றாண்டில் வருகிறது இலக்கிய இட்லிக்கும் இன்றைய இட்லிக்கும் மூன்று வித்தியாசங்களை உண்டு இலக்கிய இட்லியில் அரிசி கலவை இல்லை அரைத்து மறுநாள் வரை வைத்து புளிக்க வைப்பது இல்லை கடைசியாக நீராவியில் வேக வைக்கும் பேச்சுக்கே இடமில்லை புளிக்க வைத்து வேக வைக்கும் இந்த உத்திகள் எங்கிருந்து வந்தன இந்தோனேசியர் எல்லாவற்றையும் மீன் சோயா வேர்க்கடலை போன்றவற்றை கூட புளிக்க வைப்பார்கள் அவர்கள் உணவில் இதைப் போல புளிக்க வைத்து வேக வைக்கப்படும் கெட்லி என்ற உணவு வகை இருக்கிறது இந்தோனேசிய இந்து அரசர்கள் இந்தியாவிற்கு பெண் எடுக்க வந்தபோது அவர்களுடன் வந்த சமையல்காரர்கள் இந்த உத்திகளை அறிமுகம் செய்திருக்கலாம் என்கிறது வரலாறு செய்யும் முறை மாறினாலும் பெயர் மாறாமல் இருந்திருக்கலாம் என்பது கண்கூடும் நன்றி வணக்கம்